நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுகீர்த்தனா நோய் வரும் வரை உண்பவன் உடல் நலமாகும் வரை உண்ணா நோன்பு மேற்கொள்ள வேண்டும் ஆம் நோய் வரும் வரை உண்பவன் உடல் நலமாகும் வரை நோன்பு மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் தாமஸ் புல்லர் நன்றி வணக்கம்